இலாஹினஹம்துஹு வநஸ்தைனுஹு வநஸ்தக்பி Ruhு வநஉமீனு பிஹி வநதவக்கல அலைஹி வநரூது பில்லாஹி மின் ஷுரூரி யாம்சினாவு மின் சைய்யாத்தி அமாலினா மஞ்சஹ்திஹில்லாஹ் வலா முஹில்லஹ் மஞ்சஹ்ஹு லஹ் வலா ஹாதியல வஅஷ்ஹது அலா இலாஹ இல்லல்லாஹு அஹத்ஹு லா ஷரீக்கல வஅஷ்ஹது அன்னா சைய்யிदाना வநபிய்யனா மௌலானா முஹம்மதன அப்துஹு வரசூலுர் அர்ஸலஹுல்லாஹு பில் ஹக் பிஷீரன் வநதீரா أما بعد فخذ قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال موسى لقومه إن الله يأمركم أن تذبحوا بقرة قالوا أتتخذنا هزءا قال أعوذ بالله أن أكون من الجاهلين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 சென்ற வாரம் சொல்லப்பட்ட ஆயத்தில் நபி தாவூத் அலை சலாத்துடைய கோபுகள் பனி இஸ்ராயில் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அல்லாஹத்தாலாவுடைய கட்டளையை மீறியதின் காரணமாக அவர்கள் குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள் அது அவர்களுக்கு சட்டங்களை மீறியதின் காரணமாக வரம்பு மீறியதின் காரணமாக தண்டனையாகவும் மற்றவர்களுக்கு படிப்பினையாகவும் அல்லாஹத்தாலா அதனை ஆக்கி வைத்தான் என்ற விளக்கம் சொல்லப்பட்டது பனி இஸ்ராயில் என்ற அந்த வர்க்கத்தினர் யார் என்பது பற்றியுள்ள விளக்கங்கள் எல்லாம் முன்னால் சொல்லப்பட்டு இருக்கின்றனர் இவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் அந்தந்த நபிமார்களுடைய சட்டங்களுக்கு கீழே செயல்பட வேண்டும் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது வரம்பு மீறி வாழ்ந்திருக்கின்றார்கள் அல்லாஹுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்வதில்லை அந்த நபி சொல்லக்கூடிய வழிமுறையை அவர்கள் பின்பற்றுவதில்லை அதன் காரணமாக அவர்களுக்கு ஒவ்வொரு நபியினுடைய காலத்திலும் பல்வேறு விதமான துன்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தன என்பது பற்றியுள்ள விளக்கங்களை எல்லாம் பல ஆயத்துகளின் மூலமாக அல்லாத்தால சொல்லி வருகின்றார் பனி இஸ்ராயில் என்ற அந்த யூதர்களை பற்றியுள்ள சில விளக்கங்கள் முன்தின ஆயத்துகளில் சொல்லப்பட்டிருக்கின்றன இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த ஆயத்தில் நபி மூசா அலிஹலாம் அவர்களுடைய கௌமுஸ்ராயில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தினர் அவர்களுக்கு ஏற்பட்ட மற்றொரு நிகழ்ச்சி அவர்கள் அல்லாஹுடைய சட்டங்களை அலட்சியமாக கருதியதனுடைய விளைவு ஆகியவற்றை பற்றி அல்லாஹால இதனை சொல்லி காட்டுகின்றார் மூசா அலிஹிசலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தினருக்கு இப்படி சொல்லிய பொழுது அந்த நேரத்தை என் கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்கள் இன்னாக எகுமுறுக்கும் அந்த பக்கரா ஒரு பசுமாட்டை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று அல்லாஹாலா உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் என்று மூசா அலே இஸ்லாம் தங்களுடைய சொல்லிய அந்த நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள் பாலு அவர்கள் அப்பொழுது சொன்னார்கள் இப்படி மூசா அலை சொல்லிய பொழுது அவர்கள் சொன்னார்கள் அத்தி ஹுசுவா எங்களை பரிகாசத்திற்குரியவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுகிறீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் சொன்னார் மூசா அலிசலாம் பால சொன்னார் ஜாகிதீன் அறியாத அறியாத மக்களில் இருந்து நான் ஆகிவிடுவதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் பரிகாசம் செய்து அறியாத மக்கள் அறிவில்லாத மக்களில் ஒருவனாக நான் ஆவதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று மூசா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றனர் இது ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து அல்லாஹத்தால அதனுடைய விளக்கத்திலே இந்த ஆயத்தை அருளியிருக்கின்றான் ரசூல்லாஹ் சல்லுல்லாஹ் அலி வல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்தை அருளி செய்து இறக்கி வைத்து அந்த காலத்தில் உள்ள யூதர்களுக்கு பனி இஸ்ராயல் என்ற அந்த சந்ததியில் உள்ள தொடராக வரக்கூடிய அந்த யூதர்களுக்கு படிப்பிறையாக அவர்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹத்தால கற்றலை இருக்கின்றார் இந்த இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த ஆயத்தினுடைய ஆரம்ப நிலை கட்டம் இருக்கின்றது இது பின்னால் சொல்லப்பட வேண்டிய ஒன்று ஒரு சம்பவத்தினுடைய கடைசி பகுதி பின்னால் வரக்கூடிய பகுதி அந்த சம்பவத்தினுடைய ஆரம்பத்தை அல்லாஹத்தால ஒரு நான்கு ஐந்து ஆயத்துகளுக்கு பின்னால் குறிப்பிடுகின்றார் அந்த சம்பவம் என்ன அது என் அந்த சம்பவம் நிகழ்ந்தது அதனுடைய விளைவு என்ன என்பது பற்றியுள்ள விளக்கங்களை அல்லாஹத்தால இந்த ஆயத்தின் மூலம் ஆயத்துகளின் மூலமாக குறிப்பிடுகின்றார் நபி முசா அலிஹலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு பணக்காரரான மனிதர் இருந்தார் அவர் நிறைய பொருளுடையவராக சொத்துக்கள் இருந்தார் ஆனால் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தைகள் இல்லை அவருக்கு அவருக்கு சகோதரனுடைய மகன் ஒருவன் மட்டும் இருந்தார் அவர்தான் இவருக்கு வாரிசாக வரக்கூடியவர் இவருக்கு குழந்தைகள் இல்லாத காரணத்தால் அந்த சகோதரருடைய மகன் அவர் மட்டுமே வாரிசாக இருக்கின்றார் இந்த சகோதரருடைய மகன் ஏழையாக இருக்கின்றார் இந்த பணக்காரர் மனித பணக்காரர் இருக்கின்றாரே இவர் அந்த ஏழையான தன்னுடைய சகோதரனுடைய மகனுக்கு எதுவும் கொடுப்பதில்லை அவரை கவனிப்பதும் இல்லை இவர் ஏழையாகவே இருக்கின்றார் இவர் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கின்றார் இவர் தன்னுடைய அந்த சிறிய தந்தை இடத்திலே பல தடவை கேட்டு பொருள் கேட்டு பார்த்தார் எதுவும் கொடுப்பதாக இல்லை அவர் சரி அவர் இறந்து விட்டாலாவது அவருடைய சொத்து வாரிசாக சொத்துரிமைகளை வந்து சேரும் என்பதாக நினைத்து கொண்டிருந்தார் அவர் மகுத்தாகிற மாதிரியும் இல்லை அவர் ரொம்ப நாளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் இவரும் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கிறார் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவர் இறந்து போனால் நமக்கு அவருடைய சொத்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கார் இவர் மகத்தா போகிற பாடும் இல்லை அதனால ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து கடைசியில் ஒரு நாள் சைதா அவருடைய மனசுல ஒரு எண்ணத்தை போட்டான் நீ இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இவர் இருப்பார் அவருடைய சொத்து உனக்கு கிடைக்கிற மாதிரி கிடையாது இருக்காது அதனால சீக்கிரமா ஆளை காலி பண்ணிட்டுனா அந்த சொத்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தானுடைய எண்ணத்தை தீய எண்ணத்தை மனசில் போட்டான் ஏன்னா சைத்தான் தான் பண்ற வேலை தீமை எது அது தீமைகள் வருகின்றதோ அது சைத்தானுடைய எண்ணம் ஒரு நல்லதை செய்யணும்னு நினைக்கிறான் ஒரு ஆளுக்கு பத்து பைசா கொடுக்கணும்னு நினைக்கிறான் அடைய உனக்கு போய் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினப்பு வந்துச்சுன்னா அந்த சைத்தான் போட்டு அதனால தான் தர்மம் செய்யணும் அப்படின்னு நினச்ச உடனே உடனே கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க சொல்ல சொல்லு ஒரு ஆளுக்கு காசு கொடுக்கணும் ஒரு ஆள் காசு கேட்குறாரு சரி கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு பாக்கெட்டில் கையை விடுறதுக்குள்ளே உடனே எண்ணம் மாறி போயிடும் அந்த நேரத்தில் சைத்தான் வந்துட்டார் நான் அறுத்தான் அதற்கு முன்னதாக உடனடியாக கொடுத்துருங்க அந்த மாதிரி இந்த மனிதனுக்கு ரொம்ப நாள் தன்னுடைய சிறிய தந்தை இருந்துக்கிட்டே இருக்கிறாரு சொத்து கிடைக்கிற மாதிரி இல்லை நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது வறுமையாக இருக்குது அப்படின்னு சைத்தம் எண்ணத்தை போட்டான் அதனால் இரவோடு இரவாக ஒரு நாள் ஆளை கழி பண்ணிட்டான் தன்னுடைய சிறிய தந்தையை அந்த பணக்காரரை கொலை செய்துட்டான் கொலை செஞ்சதோடு மட்டுமல்லாமல் கொலை செஞ்சு அப்படியே போட்டு போயிடல அதை மறைக்கணும் அவர் கொலை செஞ்சார் அந்த ஜனாசா அந்த பிணத்தை எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் ஒரு ஊர் அந்த ஊருடைய எல்லைப்புறத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் அந்த ஊருடைய எல்லையில் கொண்டு போய் போட்டுட்டு ராத்திரோடு ராத்திரியாக வந்துட்டாரால் அதாவது இந்த ஊர்லேயே அது நடைபெறாத மாதிரி நடைபெற்றது வேற ஒரு ஊர்ல பக்கத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர்னு வச்சிங்க அது பக்கத்துல உள்ள ஊர் அவனுடைய எல்லைப்புறத்துல கொண்டு போய் போட்டு வந்துடும் எல்லையில போட்டது மட்டும் இல்லாம காலையில பார்த்தா அந்த இடத்துல இருந்து அந்த ஊர்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஜனாசா யாரோ ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டு இங்க கிடக்குறாரு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது உன்னை மூசாலை செல்லா திட்ட போய் இருந்தாலும் யாரு கொலை செய்தானோ அந்த வாலிபால் போய் என்னுடைய சிறிய தந்தை தான் அவரை கொலை செஞ்சிட்டாங்க யாரோ அப்போ யாராவது யாரோ கொலை செய்துட்டாங்க அவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சு அல்லா கேட்டு கண்டுபிடிச்சு அவர்கள்ட்டேருந்து நஷ்ட ஈட்டையும் நீங்கள் வாங்கி தரணும் முதல்ல முடிவு பண்ணிட்டான் அதாவது சைதானுடைய உள்ளத்துல போட்டது என்னன்னு கேட்டேன் இந்த சிறிய தந்தையை கொலை செய்து விட்டால் அவருடைய சொத்து நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேற யார் மீறதாவது இந்த கொலை குற்றத்தை சுமத்தி அவர்களிடத்திலிருந்து ஃபிதியாவாக நஷ்ட அந்த கொலை குற்றத்துக்கு பதிலாக நஷ்ட ஈட்டையும் அது நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் இன்னொரு அறிவிப்புல இப்படி சொல்லப்பட்டிருக்குது அதாவது இன்னொரு சம்பவத்துல இன்னொரு அறிவிப்பின் மூலமாக அந்த பணக்காரர் இருக்கார அவருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு போய் சொன்னார் ஒரு குழந்தை இருந்தது அது பெண் குழந்தை ஒண்ணு ஒரு பொண்ணு இருந்துச்சு இந்த ஆள் ஏழை இந்த வாலிபர் அந்த தன்னுடைய சிறிய தந்தை இடத்துல போய் உங்க மகளை நான் நிக்காக செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் ஒரே ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தையை நான் நிக்காக செய்வேன் நீ பக் ஃபக்கீரா இருக்கிற உனக்கு போய் நான் பொண்ணு கொடுக்குறத சொல்லிட்டு அந்தாலும் மறுத்துட்டார் பல தடவை கேட்டு கேட்டு பார்த்தார் இருந்தாலும் வாலிவர் தன்னுடைய அந்த சிறிய தந்தை தனக்கு பொண்ணு தர்றதாக இல்லை ஏன்னா இவர் வறுமையுன்னு இருக்கார் ஏழையாக இருக்கா அதனால பொண்ணு தர முடியாது அப்படின்ட்டு அப்போதான் ஸ்ரீதா இந்த எண்ணத்தை போட்டான் சரி காலி பொண்ணா தான் வேலை நடக்கும் ஆளை கொலை பண்ணிட்டா அவருடைய சொத்து நமக்கு கிடைக்கலாம் அவருடைய பொண்ணையும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த கொலை செய்வதற்காக யார் மீதாவது குற்றச்சாட்டை போட்டு கொலை குற்றத்தை போட்டு அவற்று தனது தியத்து வசூல் பண்ணிடலாம் குற்றப்பரிகாரமுடிய அந்த தொகையும் வசூல் பண்ணலாம் எல்லாம் நமக்குதான் மொத்தமா வந்துடும் என்று முடிவு பண்ணி கொலை செய்தான் அப்படின்னு ஒரு வரல இன்னொரு அறிவிப்புல ஏன்னா இப்ப நடந்தது அல்லவல்ல முசாலிசலாத்துடைய கால கிட்டத்தட்ட இப்ப இருந்து கணக்கு போட்டால் ஒரு மூவாயிரம் மூவாயிரத்து வருஷம் ஆகுது மூணு மணி நேரத்துக்கு முன்னாள் கருத்து வேறுபாடு மூன்று ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சீங்க லாரியும் பஸ்ஸும் ஒதுக்கிச்சான் அதனால பத்து பேரை இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்லுவாங்க இன்னொருத்தர் வந்து சொல்றேன் இல்ல இல்ல பத்து இல்ல எட்டு பேர் அப்படிம்பாங்க இல்லை லாரி பஸ்ஸும் எல்லாம் ஒரு ஆட்டோவும் மோதிக்கு ஆட்டோவும் சேர்ந்து அப்படின்னு எப்படி இங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் நடந்ததுக்கு பலவிதமான கருத்து வேறுபாடு மூவாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் நடந்ததுல பலவிதமான சமம் அது செல்லா அலிசல்ல சொல்லி பலவிதமான அறிவிப்புகளின் மூலமாக இந்த பலதரப்பட்ட கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு அறிவிப்புல இப்படி சொல்லப்பட்டிருக்கு அதாவது அந்த பணக்கார சிறிய தந்தை இருக்காரு அவர்கிட்டத்துல இந்த வாலிபர் போய் அவரை கொலை செய்யணும்னு திட்ட போட்ட உடனே அவரை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொன்னால் இங்கே ஊருக்குள்ளேயே வச்சு அவருடைய வீட்டுலேயே வச்சு கொலை செய்ய முடியாது அதனால நான் ஆளை கடத்திட்டு போயிருந்தேன் முதல்ல கொண்டு போய் எங்கேயாவது வேற ஒரு இடத்துல வச்சு கொலை செய்யணும் அப்படின்னு முதல்ல திட்டம் போட்டோம் அதையும் சைதா அவனுடைய பல்பில் போட்டோம் அதனால ஒரு நாள் தன்னுடைய அந்த சிறிய தந்தையிடத்தில் பணக்காரத்தில் வந்து அப்பா அவர்களை உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்றும் ஒரு வியாபார கூட்டம் ஒன்று உங்கள்ட்ட சரக்கு வாங்குறதுக்காக வந்திருக்கிறாங்க ஆனால் அவங்க இன்னும் ஊரில் தங்கியிருக்கிறாங்க அவங்க என் சொல்லி விட்டுருக்குறாங்க நான் அவங்கள பார்த்துட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பேசினீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல வியாபாரத்தினுடைய தோது ஏற்படும் ரொம்ப நல்ல தொடர்பு ஏற்படும் அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படியா இவர் வியாபாரி ஒரு பெரிய வியாபாரி பணக்காரரு அதனால அது என்ன வியாபாரம் அப்படின்னு கேட்டார் அவர் என்ன வியாபாரம் செய்கிறாரோ அந்த வியாபாரத்தை சொன்னால் சரி வர்றேன் அப்படின்னா சரி அப்புறம் ராத்திரியில் இன்னைக்கு இரவு நான் வர்றதாக சொல்லி உங்களை கூட்டு வர சொல்லி சொல்லியிருக்கிறேன் சரி நல்லது போகலாம் அப்படின்ட்டு வியாபாரம் தானே போகலாம் அப்படின்ட்டார் இரவு இரவு நேரத்தில் இந்த சிறிய தந்தையை அழைத்து கொண்டு இந்த வாலிபர் போறாரு அந்த ஊருக்கு போற வழியில அங்கே இருட்டா இருக்கு இப்ப லைட் ஹைட்லாம் கிடையாது இல்ல வெளிச்சம்லாம் கிடையாது ஆள் நடமாட்டமா இருக்காது இரவு நேரத்துல போற வழியிலே தயாரா வச்சிருந்தா கத்தியா போடுத்தா குத்தனா கொலை பண்ணிட்டான் அந்த ஊர்ல கொலை பண்ணி அங்கேயே போட்டு போட்டு அப்படியே வந்துட்டாங்க இப்ப வந்து மூசா அலிஸ்லாம் அவர்கள் வந்து முறையிடுற அந்த வாலிபர் இப்படி என்னுடைய சிறிய தந்தையை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அவங்கள கண்டுபிடிச்சி தரணும் அந்த கொலை பண்ணவங்கள்கிட்ட கொலை பண்ணவங்களுக்கு கொலைக்கு பதிலாக கொலை செய்யணும் அவங்கள அல்லது அவங்கள்ட வந்து நஷ்டம் என்ன வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியா இருக்கிறாங்க பெரிய நபியா இருக்கிறாங்க அவங்கள்ட்டதான் ரிப்போர்ட் பண்ண முடியும் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க இந்த வாலிபர் சொன்னாங்க இந்த மாதிரி என்னுடைய சிறியத்தை கொலை செஞ்சுட்டாங்க கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு அப்ப எந்த ஊர்ல எந்த இடத்துல அந்த ஜனாசா கிடந்துச்சு அந்த மக்கள்லாம் கூப்பிட்டு விசாரிச்சாங்க முசா லேசலாம் கூப்பிட்டு விசாரிக்கும் போது எங்களுக்கு தெரியாது இது கொலை செஞ்சாங்களோ தெரியாது இப்ப இந்த வாலிபர் சொல்றாரு இல்லை இல்லை நீங்க உங்க ஊர்ல தான் அது கிடந்துச்சு ஜனாசா அதனால நீங்க தான் கொலை செஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த வாலிபர் வாதாடுற மூசா அலி அவர்களுக்கு விபரம் புரியல இவன் அப்படி சொல்றான் அவங்க அப்படி சொல்றாங்க இல்லைன்றாங்க யாரு சாட்சி சாட்சி யாரும் கிடையாது யாரும் பார்த்தது கிடையாது யாரு யாரும் கொலை செஞ்சாங்க என்ன ஒண்ணுமே தெரியாது அதனால இப்ப கொலை குற்றம் யார் மீது சுமத்தப்படுதோ அந்த மக்களின் மீது அந்த ஊர்க்காரர்கள் மீது பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய அந்த மக்களின் மீது சுமத்தப்படுது அவங்களும் மூசா அலைக்குரிய கோபங்களை சேர்ந்தவங்கன்னா பனீஸ் ராயங்கள் தான் இப்ப அந்த மக்கள் சொன்னாங்க யார் கொலை குற்ற சுமத்தப்படுகிறார்களோ அந்த மக்கள் இந்த வாலி மாவங்க மேல சொல்றான் நீங்க தான் கொலை செஞ்சீங்க அப்படிங்கிறான் சாட்சியெல்லாம் கிடையாது நீங்க தான் கொலை செஞ்சீங்க உங்க ஊர்ல தான் கிடக்குது உங்க வீட்டு வாசலில் தான் கிடக்குது அதனால நீங்க தான் கொலை செஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப அந்த மக்கள் சொன்னாங்க மூசா மூசாவே நபி மூசாவை செல்லாத்திட்ட சொல்றாங்க இதுக்கு ஒரே தீர்ப்பு என்னன்னு கேட்டா நீங்க அல்லாவுடைய நபி உங்களுக்கு அல்லாஹத்தலை வகை இறக்கி கொண்டிருக்கிறான் அனுப்பிட்டு இருக்கிறான் அதனால நீங்க அல்லாட்ட டைரக்டா நேரடியாக கேட்டு இதுக்கு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி மூசா அலிஸ்லாத்துட்ட அந்த கவுகள் ஒரு வேண்டுகோள் வச்சாங்க அப்போ மூசா அலையாமவர்கள் அல்லா இடத்துல கேட்டாங்க யாரெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருக்குது ஒரு ஆள் இறந்து போயிட்டார் கொலை செய்யப்பட்டு போயிட்டார் அந்த அளவு கொலை செஞ்சது யாருன்னு தெரியல அதுக்கு என்ன முறை யார் கொலை செஞ்சாலும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீ சொல்லணும் அப்படின்னு அல்லாஹ் இடத்துல மூசா அவர்கள் ரிப்போர்ட் பண்ணாங்க அல்லாஹாலா அந்த நேரத்தில் தான் இந்த ஆயத்தை அறிவிக்கின்ற இந்த விஷயத்தை அறிவிக்கிறான் வயது கால மூசாலி அல்லாஹாலா மூசா அலைத்துக்கு சொன்னான் மூசா லேசலாம் அதை மக்களுக்கு சொல்றாங்க எப்படி சொன்னாலே கௌமிகி மூசா அலாம் தன்னுடைய கவுமுகளுக்கு சொல்லிய நேரத்தில் முதல்ல சம்பவத்தை நான் சொன்னா தானே இந்த ஆயத்தை பாருங்க இந்த கதை எழுத நாவல் படிச்சிருப்பீங்க முதல்ல வந்து அந்த நாவலுடைய அந்த கதையினுடைய கடைசி பகுதி எதுவோ அதை முன்னால எழுதிட்டே வருவாங்க நமக்கு அப்படியே சஸ்பென்ஸா இருக்கும் அப்படியே மர்மமா இருக்கும் அப்படியே வந்த வந்து கடைசியில அந்த கதையுடைய முன்பகுதியும் பின்னால எழுதுவாங்க கதையுடைய முதல் பகுதி என்ன நடந்துச்சு அப்படிங்கறது பின்னால கடைசியில் எழுதுவாங்க கதை அது ரொம்ப காலமா எழுதப்பட்டுகிட்டு வருது அதனுடைய அடிப்படையை இந்த ஆயத்திலிருந்து வந்ததுதான் இந்த கதையினுடைய ஆரம்ப பகுதி அல்லாஹால நாலு ஆயத்துக்கு பின்னால்தான் சொல்றோம் அது ஏன் இந்த மாதிரி அல்லாஹால சொன்னா அப்படிங்கிறதுக்கு முன்னால அல்லாஹால அடுத்து சொல்ல ஒரு நாலு அஞ்சு ஆயத்துக்கு அந்த சம்பவத்தை ஆரம்ப நிலையை சொல்லி காட்டுகிறோம் சரி இங்க மூசா அலி இஸ்லாம் கேட்ட பொழுது கௌமுகளுக்கு சொன்னாங்க இன்னொல்லாக எது ஊருக்கும் அந்த பக்காரா அல்லாஹாலா உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் ஒரு பசுமாட்டை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிடுகின்றார் கொலை செஞ்சவங்களை கண்டுபிடிச்சுதான் சொன்னால் அல்லாட்ட கழுங்கன்னு சொன்னால் மாட்டா இருக்க சொல்லி சொல்கிறாங்க இது என்ன வேடிக்கையா இருக்கு ஒரு பசுவை போய் அறுக்க சொல்லிடறோம் அப்படின்னு சொன்னாங்க அறுக்க சொல்லி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த நாலாயிரத்து பதினால்தான் வருது அது என்ன செய்யணும் அப்படிங்கிறது அப்போ அவங்க கேட்டாங்க நாங்கள் ஆளை கொலை செஞ்ச ஆளை கண்டுபிடிக்க சொன்னால் நீங்கள் மாட்டா இருக்க சொல்றீங்களா என்ன வேடிக்கையாக கட்டுறீங்க அப்படிங்கிறாங்க நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் அப்படி பரிகாசம் செய்து அறிவியனர்களில் ஒருவனாக நான் ஆவதை வெட்டும் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடு பரிகாசம் செய்யறதெல்லாம் எனக்கு உகந்ததல்ல அது எனக்கு என்னுடைய தகுதிக்கு தகுதியானது அல்ல என்னுடைய அந்தஸ்துக்கு தகுதியானது பரிகாசம் செய்யறது அந்தஸ்துள்ள ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் போய் பரிகாசமான வார்த்தையை பொய்யான விஷயங்களை சொல்றது அது பரிகாசமாக விளையாட்டாக வேடிக்கையாக சொல்லி காக்குறது அப்படிங்கிறது அவருடைய அந்தஸ்துக்கு தகுதி அல்ல மூசாரேசலாம் ஒரு உயர்ந்த நபி அல்லாஹாலாவிடத்திலிருந்து அவங்களுக்கு வகை இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய காலம் மக்களுக்கு நேரான வழியை காட்டுவதற்காக வேண்டி நபியாக அனுப்பட்டு இருக்கின்றார் அப்படிப்பட்ட நபி பரிகாசத்துக்காக வேண்டிய ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க அதனால மூசா அலிசலாம் சொல்றாங்க அப்படி பரிகாசமாக சொல்லுவதை விட்டும் நான் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் அப்படி பரிகாசமாக சொல்றது என்னன்னு கேட்டா அறிவில்லாதவன் ஜாகில் அவர் ஆலிமாக ஆக முடியாது இருக்கிறார் அதனால ஜாகிலாக இருப்பதை விட்டும் ஆவதை விட்டு நான் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க பரிகாசம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதாச்சால அது விளக்கம் சொல்லும் அப்படின்னா இப்போ மூசா அலிஸ்லாம் அப்படி சொன்ன உடனே இல்லை நான் வந்து பரிகாசமாக சொல்ல உண்மையிலேயே அல்லாஹத்தால் உங்களுக்கு உங்கள் இடத்துல சொன்ன சொன்னால் ஒரு பசு மாட்டை நீங்கள் அறுக்கணுமா அப்படின்னு சொன்னோம் அப்போ பசு மாட்டை அறுக்கணும் அப்படின்னு சொன்ன ஏதாச்சும் ஒரு பசு மாட்டை வாங்கி அறுத்துருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சு போயிருக்கும் அந்த ஊரில் உள்ள ஒரு பசு மாடு ஒரு பெண் மாடு அதை வாங்கி அறுத்து அதை என்ன செய்யணும்னு நல்லா சொல்கிறானோ அது மாதிரி செஞ்சுருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இவங்க என்ன பண்ணாங்க பசு மாடுன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் கேள்வியை கேட்க கேட்க கேட்க அல்லாஹால அதிகமான ஏன்னா வகை இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய காலம் அதனால கேள்வி அதிகமா கேட்டாங்கன்னா அது பாரம் அதனுடைய தண்டனை அவங்களுக்குதான் திரும்ப கேட்டாங்க காலு அவர்கள் கேட்டார்கள் உம்முடைய ரப்பிடத்தில் கேட்பீராக அது கூட பாருங்க நம்முடைய ரப்பிடத்தில் கேட்பீராக சொல்லல உங்க ரம்ட்ட கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க கால் உதோலனா ரப்பக உம்முடைய ரப்பிடத்தில் எங்களுக்காக வேண்டி துவாச்சி வீரர்களாக கேட்பீராக அவன் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் விளக்கி தர வேண்டும் மாஹிய அந்த பசுமாடு என்ன அப்படின்னு விளக்கி தர வேண்டும் அது என்ன மாடு பசுமாடு கொஞ்சம் விளக்கம் அதனால அது என்ன அப்படிங்கிறது விலக்கி அவன் விலக்கி தர வேண்டும் என்று உம்முடைய ரப்பழத்தில் கேட்பீராக அப்படின்னு சொன்னாங்க அப்படி கேட்டவனா முசாரி சொல்லம் கேட்டாங்க அல்லா தான் திரும்பி ஒரு பதில் சொன்னான் முதல்ல மாட்டாருங்க மட்டும் சொன்னா இப்ப அந்த மாடு எப்படிப்பட்டதுன்னு கேட்டாங்க அதுக்கு விளக்கம் சொன்ன அல்லாஹாலு அல்லாஹால சொல்லுகின்றான் சொன்னாங்க அது ரொம்ப வயோதிகமான மாடும் ரொம்ப வயசு முதிர்ந்த மாடும் வலா பிக்ருன் ரொம்ப குட்டி கண்ணுக்குட்டியும் அல்லது ரொம்ப வயசானதுமல்ல ரொம்ப சின்ன வயசு உள்ளதும் அவானும் வைன தானி இந்த ரெண்டுக்கும் மத்தியில நடுநிலையானது ரொம்ப வயசுமல்ல ரொம்ப வாலிபமான ஒரு பசுமாடும் ரொம்ப வயசானாலும் அதுக்கு அது கண்ணு போடாது குழந்தை பிறக்காது அதுக்கு ரொம்ப சிறு வயசா இருந்தாலும் குழந்தை பிறக்காது சிறு வயசு உள்ள பொம்பளை பிள்ளைன்னு வச்சுங்க குழந்தை பிறக்கிறது யாருக்கும் பெண்ணுக்கு பிறக்கும் சின்ன குழந்தையா இருந்தால் பெண் பிள்ளை அதுக்கும் குழந்த பிறக்காது ரொம்ப வயசா போயிட்டா எழுபது எண்பது வயசா போயிட்டா அப்பவும் குழந்தை பிறக்காது அந்த மாதிரி இல்லை நடுநிலையானது அது நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு வயசு உடையது இப்போ மாட்டுக்கு பசுமாட்டுக்கு வயசு எவ்வளோ அதிகமா அதிகபட்சமான வயசு எவ்வளோ அப்படின்னு கேட்டா பன்னெண்டு வயசு பதிமா பதினாலு வயசு அப்படிங்கிறாங்க பன்னிரண்டு வயசு வரைக்கும் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வயசு நிர்ணயம் இருக்கு மனிதனுக்கு வயசு இந்த காலத்துல அறுபதுக்கு எழுபதுக்கு இடையில அப்படின்ற சொல்லி சொல்லி சொல்றாங்க அதே போல மாட்டுக்கு ஆட்டுக்கு எலிக்கு பூனைக்கு நாய்க்கு கரடிக்கு குதிரைக்கு எல்லாத்துக்கும் வயசு இருக்குது இவ்வளோ வயசு வரைக்கும் இருக்கும் பெரும்பாலும் அதிகமாக அது மாதிரி ஒரு மாட்டுடைய வயசு பன்னிரெண்டு வயசு அப்படின்னு சொன்னால் பதினோரு வயசு பத்து வயசு அப்படின்னு சொன்னால் அது அதிகமான வயசு அது ஆறு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் வருஷம் ஒன்றரை வருஷம் அப்படின்னு சொன்னால் அது சின்ன வயசு இது ரெண்டுமே கிடையாது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பசு என்பதாக சொல்லுவேன் சொல்லுான் தூன் எது உங்களுக்கு கட்டளை இடப்படுகின்றதோ நீங்கள் அல்லாட்ட கேட்டு அந்த மாதிரி ஒரு மாட்டை வாங்கி அறுத்துருங்க அப்படின்னு இப்ப முதல்ல பேசாமத்துனா ஒண்ணும் இல்லை ஒரு கேள்வியை கேட்ட உடனே திருப்பி ஒரு கேள்வியை கேட்ட உடனே அல்லாஹத்தால கொஞ்சம் கடுசாக்கிட்டாது இப்ப அந்த மாதிரி மாட்டை தேடி பிடிக்கணும் பசுமாட்டை வயசானதுல நடுநிலையான வாலிபமான ஒரு பசு மாட்டை தேடி குடிக்கணும் இத போய் எங்க தேடுறது சரி அதுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் வேற அடையாளம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பாய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு யோசனை இதெல்லாம் சைதாம் போடுறோம் அவங்க உள்ளத்துல இன்னும் கொஞ்சம் அப்புறம் கேட்டாங்க காலு அவர்கள் கேட்டார்கள் சொன்னார்கள் உதோலனா ரம்பகா மா கொஞ்ச நேரம் நடுத்தரமான வயசுள்ள ஒரு மாட்ட பசுமாட்ட தேர்வு இருக்கும் நிறத்தை கொஞ்சம் நிறம் என்னவென்று எங்களுக்கு அவன் விளக்க வேண்டும் என்று உங்களுடைய ரப்பிடத்தில் கேட்பீராக அப்படின்னு சொன்னாங்க அப்போ சொன்ன கால மூசாலாம் சொன்னாங்க மாடு, தெரியுமா அதனுடைய நிறம் கண்ணை பறிக்கும்படிய அதாவது எல்லாவற்றை விட மிக அதிகமான மஞ்சள்மிழ சொல்லுவோம் நல்ல மஞ்சளா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மஞ்ச மச்சு மஞ்ச மஞ்சளாக இருந்தது அதாவது ரொம்ப கருப்பா இருச்சுன்னா கண்ணங்க ரயில் என்று இருந்தது ரொம்ப சிகப்பா இருச்சுன்னா செக்கச்சவர் என்று இருந்தது அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் வெள்ளையா இருக்கு வெள்ள விளையர்ன்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான் இப்ப மஞ்சளா இருந்ததுக்கு மட்டும் அந்த டபுளா வார்த்தையை சொல்ல முடியாது தமிழ்ல மஞ்சளா இருந்தது ரொம்ப மஞ்சளா இருந்ததுக்கு என்ன சொல்லுவீங்க கண்ணங்கரையல் வெள்ள விளையர் செக்கச்சவ இருந்தது அப்படின்னு சொல்றோம் அது மாதிரி மஞ்சளுக்கு மட்டும் சொல்லுங்க போதுவா மஞ்ச மசேர்ன்னு அப்படியே சொல்ல முடியாது கண்ணைக்கும் நிறையதாக மஞ்சள் நிறமுடைய மிக அதிகமான மஞ்சள் நிறமுடைய ஒரு பசுமாடு அப்படின்னு சொன்னுரீன் பார்ப்பவர்களை மகிழ்ச்சி அடைய செய்யுமே அப்படிப்பட்ட அப்படின்னு சொல்ல மாட்டான் பார்க்கும் போதே வரும் அதை பார்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு மாடு அப்படின்னு சொல்லி சொன்னான் அல்லாஹால தசுர் நாவயிரீன் பார்ப்பவர்களை தசுர் அது மகிழ்ச்சி உரை செய்யுமே சந்தோஷமாக்குமே அப்படிப்பட்ட மிக அதிகமான மஞ்சள் நிறமுடைய ஒரு பசு என்று அல்லாத்தால சொன்னோம் சரி அப்படியாவது போய் மஞ்சள் நிறத்தை தேடி பிடிச்சு அறுத்து இருக்கலாம் அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாங்க மறுபடியும் ஆ அவருங்க கேட்டாங்க உதவ எனக்கு சரியா விலங்குல இது எப்படி எங்க போய் தேடி பிடிக்கிறது இதை இப்போ கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா போச்சு இல்ல இப்போ கேள்வி கே கேக்க எங்க போய் தேடுறதுன்னு தெரியல அதனால இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டு உதோதனா ரொம்பிய அந்த மாடு அது எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு அல்லாஹ் உங்களுடைய ரம்பு விளக்க வேண்டும் என்று உங்களுடைய கேட்பீராக இன்னும் எப்படி இருக்கும் அது அப்படின்னு கேட்டாங்க ஏன்னு கேட்டா அப்புறம் சொல்றாங்க சொல்லிட்டு மூணா தரவு ரொம்ப கடுமையா போச்சு நிலைமை எப்படி இந்த மாட்டை போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா தேடித்தோடைய கட்டளை அதனால கண்டிப்பா அந்த மாட்டை வாங்கி இவங்க அறுத்து தான் ஆகணும் அப்பத்தான் அந்த யார் கொலை செய்யப்பட்டார்கள் யார் கொலை செய்தார்கள் அப்படின்னு கொலை செய்யப்பட்டவனு சொல்லுவான் அப்படிங்கிறது இங்க விளக்கம் அதனால மூணாவது அளவு அல்ல என் உங்களுடைய ரப்பிடத்துல கேட்பீராக என்றதாக சொல்லிட்டு இன்னல் பகர தசாபக அலைனா இந்த மாடு எங்களுக்கு ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி விடுச்சு நீங்க சொல்லக்கூடிய மாடு ரொம்ப குழப்பமாக போச்சு எங்களுக்கு தஷாபகலை அப்போதான் சொல்றாங்க நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ் நாடினால் நேர் வழி பெறக்கூடியவர்களாக இருப்போம் இந்த மாட்டை வாங்கி நாங்கள் அறுத்துருவோம் அல்லாஹ் நாடுதான் அறுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப குழப்பமா போச்சு இன்னும் கொஞ்சம் விளக்கம் கேளுங்க அல்லா இடத்துல என்ஷா நாங்க அறுத்துறோம் அப்படிங்கிறாங்க நாங்கள் நேர் வழி பெறக்கூடியவர்கள் சொன்னா அந்த மாடு எங்களுக்கு கிடைச்சிக்கு இது வழி கிடைக்கும் எங்களுக்கு அதை வாங்கி அறுத்தரலாம் சொல்றாங்க இந்த இடத்துல சலதா அலி சொல்லன் சொல்றாங்க சொல்றாங்க இந்த ஆளுக்கு அந்த இன்ஷா அல்லா மட்டும் சொல்லாம இருந்தாங்க அந்த இடத்துல தியாமத்த நாள் வரைக்கும் இந்த ஆளுக்கு மாடே கிடைக்காது அப்படிங்கிறாங்க சொல்றாங்க சொன்னதுனால அந்த மாடு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹால ஏற்படுத்தி கொடுத்துட்டான்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 நடுவின் உட்புறத்தில் பார்த்து கொள்ளவும் அலாம் வலைக்கும் வரமத்துல இந்த கட்டளையை நிறைவேற்ற முடியாதவர்களாக ஆகியிருப்பாங்க அங்க ஒரு பெரிய குழப்பம் உலகத்தில் நிலை அது நிலையாக இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகின்றார் அப்புறம் கேட்டாங்கல்லாம் அல்லா சொல்லுகின்ற அது ஒரு பசு மாடு லா ஜலூலு அது வேலை வேலை செய்து களைத்த மாடல்ல வேலையே செஞ்சிருக்காது அது யாருமே அது கிட்ட வேலை வாங்கி இருக்க மாட்டாங்க வேலை செய்து களைத்த மாடு அல்ல துசீருள் பூமியை உழுது வேலை செய்து கலைத்த மாடு அல்ல அது பூமியை உழுகாத மாடு பூமியில போய் அது உழுகிறதுக்கெல்லாம் உழுது வேலை வாங்கப்பட்ட மாடு அல்லது வலா தஸ்பில் தண்ணீர் இறைச்ச மாடும் அல்லது எவ்வளவு உலகம் பாருங்க மாட்டுக்கு அது பூமியை உழைக்கூடிய மாடும் அல்ல டிராக்டர் வச்சுறாங்க அதுக்கு முதல்ல மாட்டை ஓட்டியு கட்டி மாட்டில் கட்டி விழுவாங்கல்ல அந்த வயலை உழுத மாடும் அல்லது அதே மாதிரி தண்ணீர் இறைக்கிறதுக்காக வேண்டியுள்ள மாடு அல்லது முசல்லமத்து எந்த குறையும் இருக்காது அதுல காக்கப்பட்டதும் நொண்டியா இருக்கிறது அங்க வச்சோம் இங்க வச்சோம் அதுல இதுல எந்த குறையும் இருக்காது முசல்லமத்து ரொம்ப சலாமத்தானது அது லாஷியா அதுல மேல சொன்ன பாருங்க நிறம் மஞ்சளை தவிர வேற எந்த நேரம் கிடையாது கொம்பு காது கீது அதுல எந்த விதமான கலப்பும் கிடையாது வேற அடையாளமே கிடையாது சுத்தமா இப்படி இருக்கும் அந்த மாதிரி எப்படி எல்லாம் சொன்னா அல்லா தால சொன்ன சொல்லுகிறான் என்று முசாலிஸ் எல்லாம் சொன்னாங்க இப்ப எவ்வளவு ஒரு பசுமாடு அது வந்து வயசானதுமல்ல ரொம்ப சின்ன மாடுமல்ல நடுத்தரமானது அது வந்து மஞ்சள் நிறமானது கடுமையான மஞ்சள் நிறமுடையது ஆனால் பார்ப்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மஞ்சள் உடையது அது வயலில் உழுத மாடுமல்ல வேலை செய்து தலைத்த மாடுமல்ல தண்ணீர் அரைக்க கூட மா கூடிய அது எல்லா குறைகளை விட்டும் செல்லாமத்தானது நீங்கியது அதுல எந்த விதமான வேறு அடையாளங்கள் எல்லாம் சுத்தமாக மஞ்சளா இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு இத்தனை விளக்கம் சொன்ன பிறகு காலு அப்பா அந்த மணீசராஜ் ரொம்ப கோகிரித்தனமானவங்க அந்த ஆளுங்க முன்னால் நிறைய சொல்லியிருக்கிறோம் அந்த பணீஸ்வராயில் பத்தி காலு அவங்க சொன்னாங்க அல் ஆல் ஆன ஜீத்தி மூசாவே இப்ப தான் கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னாங்க இப்பதான் கரெக்டா சொல்லிருக்கிறீங்க அல் ஆன ஜீத்தி இப்பொழுதுதான் உண்மையை நீர் கொண்டு வந்தீர் சரியா நீங்க இப்பதான் சொல்லிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு கேள்வி கேட்டு கடைசியில் இருந்த சொல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க செய்யாமலையே செய்ய முடியாதவர்களாக இருந்திருப்பார்கள் அவர்கள் அதை செய்வதற்கு நெருங்கக்கூடியவர்களாக இல்லை அல்லாஹாலுடைய கருணை அல்லாஹ் ரஹமத் அவர்கள் மீது இருந்ததின் காரணமாக இதை செய்து முடித்தார்கள் அறுத்தார்கள் என்பதாக அல்லாஹால சரி இதை ஏன் இந்த மாதிரி மாட்டா இருக்க சொன்னா அப்படிங்கிறதுக்கு முன்னாள் சொல்லிட்டான் அல்லாஹால இப்ப சொல்றான் இது ஒரு உயிரை ஒரு உயிரை நீங்கள் கொலை செய்த நேரத்தில் நீங்கள்னா அந்த இருக்கக்கூடிய ஆளுகள்ல ஒரு ஆளு விஷயத்திலே நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டீர்கள் கருத்து வேறுபாடு கொண்டீர்கள் யார் கொலை செய்தாலும் தத்துவம் அல்லாஹத்தாலா வெளிப்படுத்தா வருல் நாம் சொன்னோம் அப்படிய அறுத்து என்ன பண்றது அறுத்து அந்த மாட்டில் அறுத்த மாட்டினுடைய இறைச்சியில சிலதை எடுத்து அப்புறம் போயிடுவார் என்ற சொல்லி முடிச்சிட்டு கதா அறிக்கை கதா இருக்கை எமையில்லாதவும் அவுத்தார் இப்படித்தான் இறந்தவர்களையும் நாம் எழுப்புவோம் உயிர் கொடுப்போம் ஆயாத்திகி அல்லாஹால உங்களுக்கு தன்னுடைய காட்டுகின்றான் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி என்று அல்லாஹால இந்த சம்பவத்து நாலஞ்சு ஆயத்துல அல்லா தலை குறிப்பிடுகின்ற இப்ப இந்த மாடு இப்போ அந்த பணக்கார மனிதரை இந்த வாலிபர் கொலை செஞ்சுட்டார் கொலை செஞ்சதுனால அந்த கொலை செய்யப்பட்ட குற்ற கொலை குற்றத்தை வந்து அந்த ஊர்காரி சுமத்தினாங்க அல்லாத்தான்னு அல்லா கேட்டாங்க இந்த விளக்கம் அல்லா சொன்னாங்க நாட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய ஞானத்தை இந்த உலக மக்களுக்கு அறிவிப்பதற்காக வேண்டி அல்லாஹால ஒரு ஏற்பாட்டை செய்கின்ற அந்த பகுதியில அந்த தேசத்துல அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஊர்ல ஒரு சாலிகான ஒரு நல்லடியார் ஒரு நல்ல மனிதர் ஒருவர் வாழ்ந்துட்டு இருந்தார் நல்லடியார் ஒருவர் இருந்தார் அவர் அல்லாவுக்கும் ரொம்ப விலாயத்தை பெற்ற அந்தஸ்து அவருக்கு ஒரு மனைவி ஒரு கை குழந்தை சின்ன குழந்தை ஒண்ணு இருந்துச்சு அவருக்கு சொத்து அல்லாத ஒரு மாடுதான் இந்த மாதிரி தான் அறுக்கப்படக்கூடிய மாடு இந்த ஒரே ஒரு மாடு அவர்கிட்ட ஒரு பசு அவர்கிட்ட இருந்தது இந்த இவருக்கு மௌத்துடைய நேரம் வந்துருச்சு அந்த நல்லடியாருக்கு மௌத்துடைய நேரம் வந்துருச்சு இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வரும் மனைவி இருக்கிறாங்க கை குழந்தை இருக்கு இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யணும் அவருக்கு வேற சொத்து கிடையாது மாடு பெரியவனான இந்த மாடு அந்த குழந்தைகிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்னுடைய குழந்தை கிடச்சுன்னு சொன்னா இதை வச்சு குழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு நினைச்சார் எல்லாம் தானே அந்த எண்ணத்தை அவருடைய உள்ளத்துல போட்டான் கல்ஃப்ல போட்டான் அதனால அந்த மாட்டை பிடிச்சு கொண்டு வந்து அந்த மாடு அல்லாஹால என்னென்ன மாடு மஞ்சள் நிறமான மாடு அதை அல்லாஹு செய்கின்ற அல்லாஹ் என்னுடைய மகனுக்காக வேண்டி இந்த மாட்டை உன்னிடத்தில் அமானிதமாக நான் ஒப்படைக்கின்றேன் அப்படின்னு அந்த காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள அந்த மாட்டை இந்த மாட்டை உன்னிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கிற யாரு தான் மகன் பெருசான இந்த மாட்டை அவன்கிட்ட நீ ஒப்படைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாரு ஊந்தா போயிட்டாரு இறந்துட்ட இது அவருடைய மனைவியிடத்திலும் சொல்லி இருந்தார் இந்த மாதிரி ஒரு மாணவன் மாட்டுக்கு போய் அவர் அமானிதமான ஊர்ல வச்ச நீ எல்லாம் பாத்துக்க முடியாது பெருகி அந்த பையன் நல்ல நல்லா இருக்கு பிறந்த அந்த குழந்தையும் அந்த பையன் என்ன பண்ணா கொஞ்சம் பெருசான உடனே வெளியே போய் வேலை செஞ்சு பலவிதமான கூலி வேலைகளை செஞ்சு கிடைக்கக்கூடிய காசை வச்சு தான் தன்னுடைய தாயார் குணத்துக்கு தாங்கி சாப்பிட்டுட்டு வரும் பெரும்பாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய காடுகளுக்கு சென்று விறகு வெட்டி கொண்டு வந்து விற்கிறது அந்த பையனுடைய வேலை விறகு வெட்டிட்டு வந்து விற்பான் அப்படி விறகு வெட்டிட்டு கொண்டு விற் விற்கும்பொழுது அந்த விட்ட காசிற்கு பிறகு அந்த காசை விறகு விற்றவுடனே அந்த காசை எடுத்து மூணு பாகமாக ஆக்குவோம் ஒரு பாகத்தை உடனடியாக முதனடியாக தர்மம் சத காட்சிடுவான் அந்த பையன் மூணுல ஒரு பாகத்துக்கு சிதப்பா செஞ்சது மூணுல ஒரு பாகத்துக்கு தான் சாப்பிட்டுக்கும் மீதி மூணு தாயாருக்கு உணவு தன்னுடைய தாயாக்கு கொண்டு கொடுத்து தாயாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சம்பாதிக்க வச்சு ஒரு பாகம் சதப்பா செய்யறது ஒரு பாகம் தான் சாப்பிடறது ஒரு பாகம் தன்னுடைய தாயாருக்கு கொடுக்கறது அதே மாதிரி இரவு நேரம் ஆனவுடனே இரவு மூணு பாகமாக்கிறது மூன்று பகுதிகளாக ஆக்கி ஒரு பகுதியிலே வணக்கம் செய்யறது இன்னொரு பகுதியிலே தூங்கிறது மூன்றாவது பகுதியில தூங்கி முடிச்சு எந்திரிச்ச உடனே தன்னுடைய தாயாருக்கு பக்கத்துல போய் நின்றுகிறது அவங்க ஏதாச்சும் அவங்களுக்கு தேவை இருக்குன்னு சொன்னா அந்த ஹித்மத் செய்யறதுக்காக வேண்டி மூணுல ஒரு பாலம் தன்னுடைய தாயாருக்கு ஹித்மத் செய்யறதுக்காக வேண்டி ஒதுக்கிறது இப்படியே அந்த பையன் வாலிபராக கூடிய பாலம் வரைக்கும் செஞ்சுக்கிட்டே வருது இது அல்லாஹால பிரியமான விஷயம் சம்பாதிக்கக்கூடியதுலேயும் மூணு பங்கு ஒரு பங்கு தான் தாயா எடுத்துக்கிறது கிடைக்கக்கூடிய ஓய்வு எடுக்கக்கூடிய இரவையினுடைய பகுதிகளிலையும் மூணு ஒரு பங்கு தான் தான் தனக்கு தன்னுடைய உடம்புக்காக வேண்டி வச்சுக்கிறது மீதி ரெண்டு பாகத்தை வந்து ஒன்னு அல்லாவுக்காக வேண்டியும் உன்னுடைய தாயாருக்காக அதே மாதிரி சொத்துகோ கிடைக்கக்கூடிய பொருளையும் அல்லாவுக்காக ஒரு பகுதி ஒரு பகுதி சதபா ஒரு பகுதியே தன்னுடைய தாயாருக்காக வேண்டி கொடுக்கிறது இது அல்லாவுக்கு ரொம்ப பிரியமானதா இருந்துச்சு ஏன்னா அந்த நல்லடியாருடைய மகன்ல இந்த மாட்டை இந்த பையனிடத்தில் ஒப்புலை வாரிபமாக சொல்றாங்க ஒரே ஒரு சொத்தை விட்டுட்டு போயிருக்க அது ஒரு மாடு ஒரு பசுமாடு அது இந்த காட்டுல இருக்குது அந்த பசுமாடுதல காப்பாத்திட்டு இருப்பான் நிச்சயமா அதுல சந்தேகம் நீ என்னுடைய தகப்பனார் என்னுடைய தந்தை அமானிதமாக இடத்தில் ஒப்படைத்து அந்த மாட்டை எனக்கு திருப்பி தருவாயாக அப்படின்னு சொல்லி அந்த மாட்டை நீங்க அந்த மாட்டுக்கு பேர் கூட ஒண்ணு வைக்கப்பட்டிருந்தது அது நல்ல மஞ்சள் நிறமாக இருந்து பார்த்தா தக தகன் இருக்கும் அதாவது கோல்டு மாதிரி கோல்டு கலர்ல இருக்கிறது அதனால அதுக்கு பேரே முசாஹாபா தங்க நிறம் உடையது அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருந்தே நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடு அது உன் கில ஓடி வரும் நீ அத புடிச்சிட்டு வா நம்ம சந்தையில கொண்டு போய் வித்து மார்க்கெட்ல கொண்டு போய் வித்து அந்த பணத்தை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் சுகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தாயார் சொல்லி அதே மாதிரி இந்த பையன் போனார் வாலிபர் போய் அந்த காட்டுல போய் அல்லாஹுடைய பெயரை சொல்லி அதாவது இப்ராஹிம் அலைஸ்லாம் இசா அலை ரொம்ப அல்லாத்தைய பெயரை சொல்லி கூப்பிட்டார் அந்த மாடு வேகமாக வந்துச்சு வந்து பார்த்தா அது வரைக்கும் அப்படியே அந்த காட்டிலேயே மேஞ்சுக்கிட்டு அல்லாஹத்தால உணவு கொடுத்து இந்த பையன் சிறுவனா இருந்து வாலிபன் ஆகக்கூடிய காலம் வரைக்கும் அந்த காட்டிலே இருந்துருச்சு வந்து பார்த்தா அது ரொம்ப பிரகாசமா இருக்குது தாயார் சொல்லி அனுப்புறாங்க அந்த மாடு இப்படிப்பட்ட கலர் உடையது பார்க்கும்போதே அது ரொம்ப அற்புதமா இருக்கும் பிரகாசிக்கூடிய அமைப்பு வெளிச்சமா இருக்கும் அழகா இருக்கும் பையன் மாட்டை பிடிச்சு அப்படிங்கிறது மேல கடை வச்சு போட்டே அப்ப அந்த மாடு சொல்லிச்சான் மாடு சொன்னது சொல்ல வாரி மாடு சொன்னது பாலிமுறை நீ பாட்டில் நடந்து வரலையே நான் உன்னுடைய சொத்து தான் அதனால நீ என் மேலே ஏறிக்க நான் உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு அந்த மாடு சொல்லிச்சு அப்போ என் பையன் சொன்னான் எங்கள் அம்மா வந்து உன்னை பிடிச்சிட்டு தான் வர சொன்னாங்க உன் மேலே ஏறி வர சொல்லலை அப்படின்னு சொன்ன எங்கள் அம்மா சொன்னதுதான் உன்னை பிடிச்சிட்டு வர சொன்னாங்க அவரை ஏறி வர சொல்றது உடனே மாடு சொல்லிச்சு வாழைப்பனே நீ உன்னுடைய தாயாருக்கு கட்டுப்பட்டு நீ நல்ல குழந்தையாக ஆயிட்ட நீ மட்டும் உன்னுடைய தாயார் சொல்லியை மீறி நான் சொன்னபடி நீ என்னுடைய முதுகு மீனில் ஏறி இருந்தால் நீ தவறிழைத்தவனாக ஆகிடுவாய் உனக்கு பெரிய தீமைகள் வந்து சேர்ந்த ஏறவும் நீ பெரிய தீங்கு செய்தவனாக ஆகிடுவா சொல்லிட்டு அந்த மாடு சொன்னதாகவும் ஒரு வரலாறு குறிப்பிட ஆனா அங்க அந்த குழந்தை அந்த பையனுடைய தாயுடைய சொல்லை மீறாத தன்மையை இங்கே சுட்டி காட்டுகின்றார்கள் சரி அந்த மாட்டை வீட்டுக்கு கொண்டு வந்தான் அந்த பையன் கொண்டு வந்த உடனே தாயார் சொன்னாங்க சரி நாளைக்கு சந்தை வருது சந்தையுடைய சந்தையில கொண்டு போய் இந்த மாட்டை நீ வித்துட்டு வரணும் எவ்வளவு கேட்டார் பையன் மூணு தீனார் மூன்று தங்கு காசுகளுக்கு விற்கணும் அதுக்கு அதிகமாக குறைச்சலாக நீ விற்கக்கூடாது அதிகமாக குறைச்சலாக விற்கல அடுத்தாருந்தான் போய் வைக்கணும் அடுத்தாரு கேட்டுக்கிட்டு அதே மாதிரி சந்தை கொண்டு போனார் பையன் அல்லாஹால இந்த மாட்டை அவங்க தான் வாங்கணும் வேற யாரும் வாங்க முடியாது இப்போ யாரும் அந்த கொலை செஞ்சாங்கல மூசாலே செல்லத்து கோபுகள் கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட அவங்கதான் இவங்க என்ன பண்றாங்க இதுக்கு இடையில அந்த மாட்டை தேடி ஒரு ஊராள் அடையாளத்தான் சொல்லப்பட்டிருச்சுல அடையாளத்தை எல்லாம் குறிச்சுக்கிட்டு நோட்டை பார்த்துக்கிட்டு சுத்து சுத்துன்னு சுத்துறாங்க சில இதுல சொல்றது நாற்பது நாள் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி நாற்பது நாளா சுத்துறாங்க சில இதுல நாலு மாசம் கூட சொல்லப்பட்டிருக்குது சில இதுல நாலு வருஷம் கூட சொல்லப்பட்டிருக்கு இருக்கலாம் அவ்வளோ மாதிரி சுற்றுலா சுற்று சுத்தராக சுற்றுலாம் இந்த மாதிரி உழவு அடையாளம் வந்து எங்கே கிடைக்கும் சில பள்ளியாசலில் மஸித்களில் வந்து இமாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாற்பது வயசுக்கு மேலே இருக்கணும் அழகான திராவு ஆலிமா இருக்கணும் ஆஃபிதாஸ் இருக்கணும் ஒயரமாக இருக்கணும் உள்ளமாக இருக்கக்கூடாது எங்கள் மெஹராவுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் தாடி இருக்கணும் பாடியம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இவங்க அந்த மாதிரி அழைச்சால் தேடி பிடிக்கிறதுக்குள்ள தேவான் திரால் அந்த மாதிரி சில ஊர்ல எல்லா இது சொல்லுவாங்க ஆனா ஒரு ஆளு கிடைக்க மாட்டாங்க அது மாதிரி அடையாளம் கூட இருக்க சுத்து சுத்துன்னு சுத்துறாங்க கடைசியாக இந்த சந்தைக்கு வந்து சேர்றாங்க இவங்க மாடு வைக்கக்கூடிய இந்த சந்தைக்கு இப்போ அந்த மாட்டு அந்த பையன் வைக்கிறது அல்லாஹா என்ன பண்ணா ஒரு மலக்கு அனுப்பினா மனிதனுடைய வடிவத்துல அந்த மலக்கு வந்து தம்பி அண்ணா அழகான மாடா இருக்கு எவ்வளவு விலை அப்படின்னு சொல்லி கேட்டாரு அந்த மலக்கு கேட்கிறாரு மனித வடிவத்து மூணு தீனார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா நல்ல மாடா இருக்காரு ஆறு தீனாறுக்கார்க்கு ஆறு ரூபாய்க்கு தான் விற்க சொல்லிருக்காங்க ஆறு தீனாருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க பாவிக்கிறதா இருந்தா நாளைக்கு வாங்க எங்க அம்மா கேட்டு வந்து நான் தர நல்ல இருப்பா நாளை கேட்டு வா அப்படின்னு சொல்லணும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஆறு ஜனாருக்கு கேட்டார் நான் உங்கள்ட்ட கேட்டு வரதாக சொல்லிட்டேன் அப்படியா சரி பரவாயில்லை நாளைக்கு போய் நீ ஆறு ஜனாருக்கு கொடுத்துரு அவர் கேட்டார் அப்படின்னு சொல்லி தாயார் தாயார் சொன்ன அதே மாதிரி மறுநாள் சந்தைக்கு ஓட்டிகிட்டு வந்தார் பையன் வந்தால் அதே மலைக்கு மனித வந்து என்னப்பா கேட்டையா ஆறு ஜனார் கொடுத்துட சொன்னாங்க இல்லைப்பா நான் போய் யோசனை பண்ணேன் இது ரொம்ப உயர்ந்த மாதா இருக்குது ரொம்ப அழகானதாக இருக்குது அதனால பன்னெண்டு ஜனம் இருந்தார் அதெல்லாம் முடியாதுங்க அம்மாட்ட கேட்டு தான் வரணும் சிறப்பு நாளைக்கு கேட்டு நாளைக்கு நாளைக்கு தருவேன் இந்த மாதிரி கேக்குறாள் நிச்சயமா மனுஷன் அறுக்க முடியாது அல்லாத்தான் நம்மளை டெஸ்ட் செய்யறதுக்காக வேண்டி சோதனை செய்யறதுக்காக வேண்டி ஒரு மலக்க தான் அனுப்பி இருப்போம் அந்த மலக்கு தான் அப்படி கேட்பாரு மனுஷன்லாம் அப்படி கேட்க மாட்டாங்க மூணு தூரம் ஆறு குறைச்சிதான்னு கேட்பான் அந்த பழக்கணும் உலகத்துல அந்த காலத்துல ஆறு வளர்ச்சி அந்த காலத்துல அப்படித்தான் பழக்கணும் வேலை சொன்னா குறைச்சி தரதான் பழக்கமே தவிர கூட கேட்க யாருமே கிடையாது அப்படி யாராவது கூட கேட்கணும் வாங்கணும் வாங்கவும் ஏமாட்டம் கூட வாங்கணும் சொன்னாரு ஏனாறாம் சொன்னா அந்த மாதிரி வாங்க சரி அப்ப மலக்கா தான் நீ நாளைக்கு போய் அவர் வந்து கேட்காருன்னு சொன்னா பன்னெண்டு சொல்லு பன்னெண்டு ஜீனாரு தருன்னு சொல்லு ஆஹ் பன்னெண்டு ஜீனா சொல்ற வந்து கேட்காருன்னா இல்ல எங்க அம்மா வந்து உங்கள்ட்டவே கேட்க சொன்னாங்க இந்த மாட்டை என்ன விலைக்கு விக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க உங்கள்கிட்டவே கேட்க சொன்னாங்க இந்த மாட்டை என்ன விலைக்கு விக்கலாம் அதே மாதிரி மூணாவது நாள் கொண்டு வந்தார் பையன் அவரு அந்த மலைக்கு வந்தாரு இவர் சொல்லி கொடுத்த அந்த மாடு வாலிபர் அந்த மலைக்கிடத்துல கேக்குறாரு இது ரொம்ப உயர்தரமான மாடுதான் நீங்க சொல்ற மாதிரி கூட்டம்ைய தோல் <ike> உள்ள தங்க கட்டிகளை போட்டு போட்டால் தங்கம் கொடுக்கணும் அல்லது வந்து மலாக்கூட்ட இடைக்கிட்டே தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லு ரெண்டு விதமான அறிவு அதே மாதிரி அவரை போயிட்டேன் மலைக்கு மறைஞ்சிட்ட இப்ப தேடி விட்டு அன்னைக்கே அந்த கோபங்களை அந்த சரணிக்கு வந்து சேர்ந்தாங்க முசாலை சிலாத்துல அந்த கூட்டத்தை வந்து பார்த்தா அந்த மாட்டை வச்சுட்டு பையன் நிக்க சின்ன பையன என்னத்துல வாலிபா தான் இருக்கணும் சரி குறைச்ச வேலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டேன் என்ன வேலை அப்படின்னு கேட்டாங்க இது விற்கிறது இல்ல அப்படின்னு முதல்ல போயிருக்கேன் விற்கிறது இல்லை இன்னையா அப்ப சந்தைக்கு கொண்டு வந்தேன் இல்ல இதை நீங்க வாங்க முடியாது விலை என்ன வில தான் சொல்லுங்க இந்த மாதிரி வில இருக்கு அசந்து போயிட்டாங்க ஆளுங்க என்னடா இவ்வளவு காலமா தேடி கேடி கடைசியில மாடு கிடைச்சிக்கிச்சு இவ்வளவு காசுல இருந்து போறோம் சரி தம்பி நான் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டான் கடைசியில இவன் பையன் என்னென்ன சொல்லி பார்த்தாங்க அவ்வளவுதான் அதே மாதிரி தயார் பண்ணிட்டு கொண்டு வந்தாங்க வந்து அந்த மாட்டை வாங்கி மாட்டை வாங்கி கொண்டு போய் அறுத்தாங்க அதை அல்லா தலங்க என்ன சொன்னா இப்ப இது ஒரு உயிரை நீங்கள் கொலை செய்த நேரத்தில் அந்த உயிருடைய விஷயத்தில் நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டீர்கள் கருத்து வேறுபாடு கொண்டீர்கள் அல்லாஹ் அல்லாஹும் தற்கும் நீங்கள் மறைத்து வைத்து இருக்கக்கூடியவற்றை அல்லாஹால வெளியாகக்கூடியவராக இருக்க ஆரம்பத்தில் சொன்னா வேகபாலியா என் அல்லா யோகமுருக்கும் அந்த அவங்க பரப்ப ஒரு மாட்டை அறுக்க வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுகின்றார் அந்த இறந்து விட்ட அந்த மனிதனை நீங்கள் அடியுங்கள் இந்த மாட்டினுடைய சில பகுதிகளை கொண்டு அப்படின்னு எந்த பகுதியை கொண்டு அப்படிங்கிறதுல இங்க பொதுவாக சொல்லிட்டா அதுக்கு விளக்கம் ஹதீசுகள்ல அதை அறுத்து அதில் இருக்கக்கூடிய இறைச்சிகள்ல இதை கொண்டு அதாவது எலும்ப கொண்டு காதை கொண்டு தொடைய கொண்டு இயரம் அப்படிங்கிற எதுவுமே குறிப்பு கிடையாது சில உலகாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் எந்த பொருளை ஒரு பகுதியை எடுத்து அல்லது இந்த முதுகந்த முதுகம் தண்டு இருக்குது பாருங்க அதுக்கு கீழே கடைசி பகுதியில் அந்த இடுப்புலிய பகுதியில் அஜபூத் தனப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலும்பு ஒன்று இருக்கு இந்த முட்டாணி எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு எலும்பு இந்த நடு முள் இருக்கு பாருங்க அதுக்கு கீழே நேர் கீழே பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு முட்டாணி இருக்கு அதுக்கு பேர அஜபூத் தனப் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அந்த எலும்பு இருக்குதே அது ஒரு மனுஷ இறந்து போயிட்டாலும் கூட கபரு அடக்கின பின்னால மண்ணோட மண்ணு மண்ணா மக்கி போன பின்னால எல்லாம் கரையான் சாப்பிடுறது மண்ண மண்ணோட மண்ணா போயிடுறான் மனுஷன் எல்லா உடலில் இருக்கக்கூடிய எல்லா எலும்புகளும் எல்லா நரம்பும் எல்லா பகுதிகளும் அழிஞ்சிடும் மண்ணோட மண்ணா போயிடும் அந்த அஜபு தனபு என்ற எலும்பை மட்டும் எதுவுமே சாப்பிட முடியாது கரையானாலும் சாப்பிட முடியாது மண்ணு சாப்பிடாது அது ஒரு சின்ன பகுதி அது அப்படியே இருக்கும் அந்த இதுல அந்த அஜபு தனபை பத்தி கொலைமாக்கள் சொல்லும்பொழுது அதாவது மனித ஆராய்ச்சி மனிதனை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் போது அந்த அஜபு தனபு அப்படிங்கிற அந்த எலும்பை உடைக்க முடியாது ரொம்ப கடுமையான வலுவில் தான் இருக்கு அதை வச்சுதான் அல்லாஹத்தால திரும்ப உயிராக்கும் மனிதனுக்கு இந்த அஜபோதனப்பில் சின்னது அதை வந்து உடைக்க முடியாது அப்படி உடைச்சா ரெண்டா வெட்டனான்னு வச்சீங்க வெட்டினா நடு பகுதியில ஒரே ஒரு துளி ஒரு சின்ன அணுவளவு தண்ணீர் அதுல இருக்கும் அணு ஒரு நீர் இருக்கு அந்த நீர் தான் இந்த உடலுக்கு ஹயாத்த கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் உள்ள அல்லாஹத்தால அதை மட்டும் பாதுகாத்து வச்சிருப்பான் யாருக்கும் ஆராய்ச்சி செஞ்சு கமர்ல போய் பார்த்தது சொல்லப்படுது ஆராய்சி செய்தவர்கள் சொல்றாங்க அதே மாதிரி அந்த அஜபு தனபு என்பது ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டு ஒவ்வொரு உயிர் பிராணிக்கும் உண்டு இந்த மாட்டுக்கும் உண்டு அந்த அஜப தனபு என்ற எலும்பை எடுத்து அந்த இறந்து அடக்கப்பட்ட மனிதனுக்கான கொலை செய்யப்பட்ட மனிதன் அவனுடைய கபுல கொண்டு போய் அப்படி அடி அடித்தோன்னா அந்த ஆள் கபுரல இருந்து எந்திரிச்சு வரும் வந்து என்ன இந்த ஆள் தான் கொலை செஞ்சான்னு சொல்லிட்டு போயிடுவோம் எவ்வளவு கஷ்டம் பாருங்க அல்லாத சும்மா சொல்லிருக்கலாம்ல இந்த ஆள் தான் கொலை செஞ்சான் அல்லா டைரெக்டா முயற்சியின் மூலமாகத்தான் அதை செய்ய வேண்டுமே தவிர உழைப்பு இல்லாமல் ஹிதுமத்தில்லாமல் மனிதன் உழைக்காமல் ஒரு வேலையை செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறது அல்லாஹல்லுடைய வரலா ஏட்ல கிடையாது உலகத்து உலகத்துடைய விஷயத்துக்கு அதனாலதான் அசல் பொருல்ல கொடுத்து மனிதனுக்கு தேவையான பொருள்களை உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்றால ஏற்படுத்திருக்கோம் பாருங்க துணி நம்ம துணி போட்டிருக்கிறோம் என்ன துணிக்கெல்லாம் அசல் எது விளைது பஞ்சிலிருந்து துணிகள் செய்யப்படுது மற்ற பொருள்கள்லாம் இப்ப செயற்கை பொருள் இருந்தாட்டு பொருள்கள் மூங்கில் இருந்து மரங்கள்ல இருந்து அசல் வந்து துணிக்கு அசலாக இருக்கக்கூடியது பஞ்சு பஞ்சு அல்லாத்தால ஒரு செடியின் மூலமாக உற்பத்தி செய்யணும் அல்ல இப்படி நான் வச்சுங்க ஒரு செடி விலை முளைது அந்த செடியிலையே சட்டையா காய்ச்சி தொங்குது அப்படி ஆணுக்கு வேண்டிய பெண்ணுக்கு வேண்டிய சண்டைகள்னா அப்படி செடியிலேயே காய்ச்சி துந்துற மாதிரி எல்லாம் செய்ய முடியவே முடியாது வாழை மரம் சின்ன சின்ன இலைகள்ல உள்ள மரங்கள்லாம் இருக்குது வாழை மரம் பெரிய இலையா இருக்குது எவ்வளவு பெரிய இலை இருக்குது ஒரு இலையை முழுசா அப்படி எடுச்சா நாலு பேர் பத்து பேர் சாப்பிடலாம் அவ்வளவு பெரிய இலை நீண்ட மாதிரி துண்டு துண்டா வெட்டி ஒவ்வொரு ஆளு சாப்பிடுறோம் நம்ம போட்டு சாப்பிடணும் எவ்வளவு பெரிய இலை அது ஆரம்பத்துல உற்பத்தி ஆகுது பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு சுருண்டுகிட்டு இருக்கும் அல்லாத முடியும் ஆனா மனிதன் தான் உழைத்து இதை செய்ய வேண்டும் அசல் பொருள் இருக்குது பாருங்க அந்த மெட்டீரியல் அப்படின்னு சொல்ல அசல் பொருளை மட்டும்தான் நான் கொடுப்பேன் நீங்க என்ன பண்ணு கேட்டா தேவையான உலகத்தில் வாழக்கூடாது நீதி அல்லாத கற்று தருகின்ற நெல் போடணும் அதுல இருந்து கதிர் வரும் அப்புறம் நெல் மணி தான் வெளியே வரும் அந்த நெல்லை எடுக்கணும் அறுக்கணும் அதுக்கு பின்னால அதை அடிக்கணும் அது காய வைக்கணும் அப்புறம் அதை வேக வைக்கணும் புழுகரிசி வேணும் அதை வேக வைக்கணும் அப்புறம் மிஷின்ல கொண்டு போய் அரைக்கணும் அதுக்கு பின்னாலும் அதை சுத்தம் பண்ணணும் எல்லாம் புலச்சி எடுத்து தவிடு ஹூமி ஹிமி எல்லாத்தையும் வேலையை எடுத்து அரசியை எடுத்து அதை கலந்து சுத்தம் பண்ணி சாப்பாடு இதில் போட்டு சட்டியில போட்டு ஆக்கி ஈக்கி அப்புறம் தான் சோறாக்கி தட்டையில போட்டு சாப்பிடணும் அப்படின்னு ஏதும் எல்லாத்துலாம் ஒரே ஒரு கவலை உணவு சாப்பிடுறதுக்கு ஒரு ஒரே ஒரு பருத்த ஒரு பருத்தி உள்ளே மனிதனுக்கு போக வேண்டும் என்று பேர் வேலை செய்யணும் நெல்லு நமக்கு சாப்பாடு உள்ள வைத்துக்குள்ள போடுற வரைக்கும் வாய்க்குள்ள போற வரைக்கும் எவ்வளவு பேர் வேணும் முன்னூறு பேருக்கு பின்னால்தான் நமக்கு அது ஒரு கவலம் சாப்பாடு வெளியே வந்து சோறாகவே வந்துருச்சு பின்னா வச்சுக்கணும் வெறும் சோறாவே வருது அப்புறம் வேறக்கு வேலை இருக்கு ஒரு வேலையும் கிடையாது பேசாம அங்கேயே உட்காந்து வயலுக்கு போயிட வேண்டியதுதான் வேற எந்த வேலையும் கிடையாது அதே மாதிரி அல்லாஹத்தாலா எடுத்து அந்த கபு மேல அடிச்சு அப்புறம் அந்த கபு இருக்கிற ஆள் வந்து இதெல்லாம் செய்யணும்னு என்ன அவசியம் இருக்குது இது மனிதன் உழைத்து சாப்பிட வேணும் சம்பாதிச்சு சாப்பிட வேணும் அப்படிங்கறத காட்டுது ரெண்டாவது அல்லாஹத்தையும் எந்த அளவுக்கு நிறைவேற்றுகின்றார் என்பதையும் அல்லாஹத்தாளர் நாடி இருக்கு அதே போல இன்னும் பல ஹிக்குமத்துகள் அதில் இருக்கிற ஏராளமான நுணுக்கமான விஷயங்களுக்கு அதாவது பின்னால சொல்லுவோம் இப்போ அது மாட்ட அதை அடிச்சாங்க அடிச்ச உடனே மூசாலி இஸ்லாம்தான் ஒரு துண்டை எடுத்து இறச்சியோ எலும்போடு அடிச்ச உடனே அனுமதியை கொண்டு அல்லாவுடைய உத்தரவை கொண்டு எழுந்திருப்பாயா அப்படின்னு அடிச்சாங்க அந்த எந்திரிச்சாரு கொலை செய்யப்பட்டுல போயிட்டாரு போத்த போயிட்டாரு எந்திரிச்ச உடனே அவனுடைய எந்த இடத்துல கொலை செஞ்சானோ அந்த நரம்புகள்லாம் அறுக்கப்பட்டு ரத்தம் ஊதுகிட்டே இருக்கு அந்த மாதிரி எந்திரிச்சுட்டாரு ரத்தூத்தி இருக்கக்கூடிய அதிசயமான யாரு கொலை செஞ்சாலு முன்னாள் நிக்கிறா வந்தாலும் இந்த ஆள் தான் என்ன கொலை செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடைக்காச்சு திரும்ப வந்தாள் அவ்வளவுதான் அது சொல்றதுதான் இவ்வளவு விஷயம் கொலை செஞ்ச ஆளுநர் இந்த ஆள் தான் இப்ப கொலை செஞ்ச ஆளுக்கு என்ன தண்டனை கொலைக்கு கொலை செய்யணும் அது ஒரு தண்டனை சம்பவம் இருக்குது தௌராத் அருளப்படுவதற்கு முன்னால தௌராத் இறக்கப்படுவதற்கு முன்னால் நடந்த சம்பவம் தௌராத்துக்கு பின்னால இந்த சம்பவம் நடந்துருச்சு இந்த ஆளு கொலை செய்யணும் ஏன்னா சொல்லி தரு அந்த வேதத்திலே நாம் கடமையாக்கி இருந்தோம் அண்ணன் கொலை செய்தால் அதற்கு பதிலாக ஒரு உயிர் கொலை செய்யப்பட வேண்டும் என்று நாம் விளியாக்கி இருந்தோம் என்று அல்லா தால சொல்லுங்க உயிர் வழி வாங்க வேண்டும் வாங்க வேண்டும் சட்டம் இருந்துச்சு ஆனா தௌராட்டு வர்றதுக்கு முன்னாலே இந்த சம்பவம் நடந்து போச்சு அதனால அந்த ஆளுக்கு கொலை செய்யல பிறகு என்ன செய் சட்டம் அந்த முதல்ல இருந்திருக்குது அந்த மார்க்கத்துல அது யார் கொலை செய்தாலும் அந்த ஆளுக்கு சொத்துல உரிமை கிடைக்காது वारिस உரிமையாக ஆக முடியும் இவன் எற்கடைய கொலை செஞ்சாண்டால அவன் காசலா நமக்கு வந்தரும் அப்படிங்கிறது அது அரவே இல்ல அப்படி நம்ம சட்டத்தலயே அப்படிதான் நம்மளுடைய மதப்பிரிய மார்க்கத்தலயும் இஸ்லாமிய மார்க்கத்தல அல்லாஹ் تعالی குர்ஆனில் சொல்லி காட்டுறேன்னா செலலாஹு சொல்லார் செலலாஹு சொல்ல வந்து இது சம்பந்தமாக இந்த ஆயத்தை விளக்கும் போது சொல்லுகின்றார்கள் மா வர்னத மா வர் வரிஸ காதிலுன் பாதா சாஹிபில் பகரா இந்த அந்த பகராவாசி இந்த மனிதன் இருக்கானே சூரத்துல் பகரா பேர் வச்சதே இந்த அத வச்சதாம் இது பேர் சூரத்துல் பகரா முதல் சூறாவ சூரத்தில் பாத்தியாவில் அடுத்து ரெண்டாவது சொன்னா சூரத்துள் பக்கரா சொன்னா பசுமாடு இந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த சூரத்துக்கே பேரு இந்த அத்தியாயத்துக்கே பேரு சூரத்துள் பக்கரா உடைய பசுமாடு என்ற அத்தியாயம் வைக்கப்படுது இந்த சாஹிபுள் பக்கரா இருக்கா பாருங்க மாற்று இந்த பசு உடைய சம்பவத்துக்குடைய இந்த ஆளு இந்த ஆளுக்கு பின்னால கொலை செய்தவங்களுக்கு வாரிசே கிடையாது சொத்துரிமை கிடையாது அப்படின்னு அலட்சி வச்சிருக்கோம் இப்பவும் சட்டம் அப்படித்தான் ஒரு மகன் வந்து தாக்குன கொலை செஞ்சு போடுறான் ஒரேன் ஆயத்த சம்பந்தமாக என்ன சில விளக்கங்கள் இருக்கு இதுல பல விதமான கருத்துக்களை எல்லாத்தாலும் சொல்லி காட்டுகின்ற அல்லாத்தால எப்படி இறந்து விட்டவர்கள் எப்படி உயிர்ப்பிக்கின்றான் அப்படிங்கிற விஷயம் இங்கு சொல்லப்படுது அதே போல சூப்பியாக்கும் இந்த ஆயத்திற்கு உதவிடுகின்றார்கள் மனிதன் உலகத்தில் அயாத்தாக உண்மையிலேயே ஹயாத்தாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தந்தை நப்சுடன் போராட வேண்டும் நப்சை மௌத்தாக்குவதின் மூலமாக கல்வை ஹயாத்தாக்க ஈடுபடாமல் அந்த வழியில போயிடாம தன்மை உடையமாக மனிதன் ஆகிவிட்டால் மனிதனுடைய நிலை ஏற்பட்டு இருக்கும் பொழுது இவனுடைய உடல் இறந்து விட்டாலும் கூட இவன் ஹயாத்தா இருப்பதை போன்றுள்ள ஒரு தந்தார் அதனால சூப்பியாக்கி இறந்து விடுவது என்பது இந்த உலகத்துல இல்லாமல் போவது அப்படின்னு அர்த்தம் அல்ல உலகத்தில் இல்லாமல் ஆகிவிடுவது அப்படின்னு அர்த்தம் அல்ல ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போய் சேர்ந்து விடுக்கின்றான் அப்படிங்கிற உனக்கு பலவிதமான ஊர்கள் மனிதனுக்கு இருக்கின்றன முதல்ல ஆலமுல அருளாகு என்ற ஊர்ல இருந்தான் அதற்கு அடுத்ததாக அந்த ஆலமுல் அருளாக என்ற ஊர்ல இருந்து தன்னுடைய தாயினுடைய வயிறு கர்ப்பத்திற்கு வந்து சேர்ந்தான் அது ஒரு உலகம் ஆலமுக சில காலம் வாழ்ந்து கொண்டு நம்ம எல்லாரும் எல்லா இடத்துக்கு ஆலமுக அருளாக கொஞ்ச நாள் இருந்தோம் அதுக்கு அடுத்தால தாயுடைய வயிற்றுல கொஞ்ச நாள் இருந்தோம் ஒரு பத்து மாசமோ ஒன்பது மாசமோ பதினோரு மாசமோ கூடுதலாக குறைவாக இருந்தோம் பத்து மாசம் பெரும்பாலும் இருந்தோம் அது ஒரு கால அளவு அது ஒரு உலகம் அதற்கு அடுத்ததாக ஆலமு ஷஹாதா கண்ணால காணக்கூடி இந்த உலகம் இதுல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் இதற்கு பிறகு ஒரு உலகம் அது ஆலமு பரிசா அப்படின்னு சொல்லப்படும் அது பவுருடைய உலகம் அதுல கொஞ்ச நாளைக்கு இருக்க வேண்டியது இருக்கு பிறகு ஆலவு ஆகிறார் மறு உலகம் ஆலமல் பலத்தூர் என்று சொல்லப்படும் அந்த உலகத்திற்கு செல்லக்கூடிய அருவாக என்பதிலிருந்து தாண்டி தாண்டி கடைசியில போய் சேரணும் அசலில் அசல் வத்தன் அசல் ஊருக்கு போய் சேர வேண்டியது இருக்கு அசல் ஊருக்கு போய் சேர வேண்டியதுல ஒரு இடத்தை விட்டு ஒரு ஊரை விட்டு மற்ற ஒரு ஊருக்கு போகக்கூடிய நிலைதான் மவுத் என்பதை தவிர பிறப்பு என்பது முதல்ல பிறக்கா இருப்பாருங்க பிறப்பு என்று ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வர்றது தன்னுடைய தாயினுடைய வயிற்றை விட்டு மனிதன் இந்த உலகத்திற்கு ஒரு ஆலவம் ஷஹாதாவுக்கு வர்றதுக்கு பிறப்பு காரணமாக இருக்கின்றது ஆலமு ஷஹாதாவின் ஆலவன் பர்ஜாவுக்கு போவதற்கு இறப்பு காரணமாக இருக்கிறது ஒரு இடத்திற்கு இவர்களுக்கு போயிருந்ததே தவிர இவர் அழிந்து விடுவதற்கு கிடையாது அழிந்து விடுறது கிடையாது அழியாக வாழக்கூடிய தன்மையை மனிதன் தன்னுடைய நப்சை மூத்தாக்குவதன் மூலமாக நப்சை கட்டுப்படுத்துவதன் மூலமாக ஏற்படுத்திக் முடியும் என்ற ஒரு நிகதியையும் அல்லாவத்தாலா இந்த ஆலயத்தின் மூலமாக சுட்டிக்காட்டா அடுத்த வாரம் அதை பற்றி உள்ள விளக்கங்கள் சொல்லப்படும் அல்லாவதால வெளிப்படையாக ஒரு காரணத்தை வைத்து ஒரு சம்பவத்தை வைத்து இந்த ஆலயத்தினை சொல்லி இருந்தாலும் கூட அதுல பலவிதமான கருத்துகள் இருக்கும் அதை தெரிந்து வாழ வேண்டும் என்பதையும் அல்லாவத்தாலா மனிதர்களுக்கு படிப்பணையாக சொல்லி காட்டுகின்றார்கள் தடுமாற்ற முஸ்தகும் வழி நடப்பதற்கு மௌலானா அல்ஹா கே ஏ நிசாமுத்தீன் மண்பகை அவர்களுடைய திருக்குர் ஆண் விரிவுரை இதுவரை வெளியிடப்பட்ட சூறாக்கள் சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் பக்ரா சூரத்துல் அன்பால் சூரத்துல் தௌபா சூரத்துல் யூனஸ் சூரத்துல் ஹோத் சூரத்துல் யூசுப் சூரத்துல் ராத் சூரத்துல் இப்ராஹிம் சூரத்துல் ஹெஜிர் சூரத்துல் நஹல் சூரத்துல் அசர் ஆகிய பன்னிரண்டு சூறாக்கள் இன்ஷா அல்லா அடுத்தடுத்த சூறாக்கள் விரைவாக வெளியிடுவதற்கு தங்களுடைய துவாவையும் ஒத்துழைப்பையும் எதிர்நோக்கும் சாயிதா பதிப்பகம் சென்னை இரண்டு அஸ்லாமலை வரமத்துலா வரகாத்து